இந்த கழுத்துல மூணு கோடு தோடுறாங்க அது என்ன சொல்றதுன்ன உத்தம ஸ்திரீக உத்தம புருக்கு மனுஷனு மூணு கோ மூணு கோடு கழுத்துல மூணு கோடு வயசுல மூணு மடிப்பு இருக்கும் இது சாதாரணமா இருக்கு இது என்ன சொல்றதுன்னு அது உத்தம புருஷா சொல்றது அதுக்காக நம்ம இல்ல இந்த காய் மேல ஏதோ பண்ணியோ இல்ல பண்ணாச்சு மூணு கோடு என்ன சொல்வது என்னது சங்கீதத்தை பாடிட்டு இந்த சங்கீதத்தில் கதி ஸ்பீடு கமகம் ஒவ்வொரு ஸ்வரத்தையும் அசைவுதல் அது எப்படி பாடுறது அந்த அந்த அவைகள அழகா பாடுறதுங்கிறது சொல்றாங்க அது காட்டுறதா அந்த மூணு கோடுகள் ஒரு கோடு கதியில் மந்திரகதி தாரகதி சீக்கிரமா படி பாடுறது அதே முதல் காலத்துல பாடுங்கோ ரெண்டாவது காலத்துல பாடுங்கோ சங்கீதத்தை செல்லுங்களுப்ப இந்த வர்ணம் நாலு காலத்துல பாடுறோம் அதிவேகமாவும் பாடணும் நிதானமாகவும் பாடணும் அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காலும் அப்படியெல்லாம் பாட்டினாத்தான் வந்துருச்சு அந்த சங்கீதத்துல வாய்ப்பாட்டிலையும் சரி பரதநாட்டியத்திலையும் பண்ணி விசேஷமாக நல்லா பிராக்டிஸ் கொடுப்பான் அந்த கத்தி தெரியணும் அதுக்கப்புறம் கமக்கம் தெரியணும் அந்த ஒவ்வொரு ஸ்வரமும் அந்த இடத்துல என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் அசைகிறது அது இருந்தா ரொம்ப ரசிக்க வரும் அது விசேஷமாக பிராக்டிஸ்னாலதான் வரும் கமக்கம் தெரியும் அதுக்கப்புறம் கீதி அந்த கீதமானது எப்படி கீதை கணிப்பனே விவாக பரமேஸ்வரன் விவாகம் பண்ணி பொழுது அந்த கழுத்துல என்ன பண்ணினாரா மூணு முடிச்சு போட்டாரா இந்த மாங்கல்ய தத்துவ இருக்கு இது வேதத்துல காணப்படல இந்த மாங்கல்யத்தை கட்டுங்கிறது வேத மந்திரம் வேதத்துல பாணிகிரம் கைய பிடிச்சோண்டு அக்னிக்கு உன் கைய நான் பிடிக்கிறேன் சுற்றிட்டு அக்னிக்கு வர வர கடைசி வரைக்கும் விடப்படாது அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் பாணி கிரகணம்னு பேர் அதுதான் முக்கியமாக விவாகங்களுக்கு எல்லாம் நடக்க வேண்டியது கை பிடிச்சனும் அப்படிங்கிற அளவு இந்த கைய குடிக்கிறது இப்ப எல்லாரும் தப்புது அதுலயும் இப்ப விவாகத்துல என்ன முகூர்த்தமானதுன்னு கடை இது அங்க இருக்கிறவன் எல்லாரும் வந்து புருஷாசிரியர்கள் எல்லாம் அந்த மாதிரி கை கொடுக்கறது அவர் கை கொடுக்கறது தப்பு அப்படி பண்ணவே அந்த சந்தர்ப்பத்துல அவத்தர்த்த கை கொடுத்துக்கணும் நமஸ்காரம் விழுந்து சேவிக்கணும் நமஸ்காரம் அஞ்சலி பருந்த பேரு அதுதான் பண்ணணும் கை கொடுக்கிறது சம்பிரதாயம் இல்ல நம்ம ஊர்ல அப்படி ஒருத்தர ஒருத்தர தொட்டா ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ணும் தொட்டிறைய நாள் தொடப்பட்டவரும் தொட்டரும் ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ணலாம் சார் இன்னும் உயிரோட இருக்கேன் சார் பின்னால்தானே தொட்டா ஸ்நானம் பண்ணணும் கேக்க கூடாது அப்படி சொல்றது ரொம்ப கேரள நம்ம பாட்டுக்கு எதோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த கை கொடுக்கறது எல்லாம் தப்பு சாஸ்திரம் ஆனா பரமேஸ்வரன் என்ன பண்ணினாரா அம்பாளுக்கு விவாக சந்தர்ப்பத்துல பூணு முடிச்சு போட்டார் இந்த பூணு முடிச்சுங்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்கணும் சம்பிரதாயத்துல சிஷ்டாச்சாரத்துல வந்து இருக்குது வேதத்துல மந்திரம் இல்லாத போனாலும் சிப்டாச்சாரத்துல வந்திருக்கு இந்த மாங்கல்யூத்திரம் இப்ப என்ன சொல்ற எங்களுக்கு மட்டும் கட்டுறது கட்டிக்கலாம் நியாயம் தான் இப்படிதான் கேட்டு அது அர்த்தம் சொல்லணும் நம்ம வெறும் சொன்னா இல்ல சாஸ்திரம் என்ன சொல்றது புருஷாளுக்கு உபநயனம் ஸ்திரீகளுக்கு அந்த ஸ்தானத்துல விவாகம் இவாளுக்கு என்ன பண்றோம் உள்ளூர பிரம்மசூத்திரம் கட்டி இருக்கும் அந்த சூத்திரம் கட்டணும் பைத்திருக்கமான காரியங்கள் பண்ணும் பொழுது ஒரு நல்ல அந்த பக்கம் போட்டுக்கணும் கிடமா மாத்திக்கணும் அதே போலே மனுஷமான காரியங்கள் பண்ணும் பொழுது மாலையா போட்டுக்கணும் அவன் மனுஷியமான காரியங்கள் தான் அவன் பைத்திருக்கமான தர்ப்பணங்கள் பண்ணக்கூட எங்கே ஆகாத அந்த இருக்காளி தெரியுது சொல்லப்படம் தெரிஞ்சுக்கணும் தத்துவம் என்னக்கு தெரியல் என்பதற்காக அந்த மாதிரி இருக்காடு போட்டதா கிரடீவன கட்டே பத்னாமி சுபகே பகவான் ஐஸ்வர்யன் பிடிச்சவள் பாக்யசாலி கிரடா அந்த அம்மாவை கைபிடிச்ச பிற இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இவனுக்கு சரதாம் சதம் அப்படின்னு நூறு வருஷங்கள் வாழணும் நல்ல எண்ணத்தோட அதிருஷ்டத்தோட வாழணும் அது எப்ப இருக்க அந்த கைய புடிச்ச வேண்ட அதுக்காகத்தான் அந்த மாங்கல்ய சூத்திரம் அந்த சூத்திரம் மாங்கல்யூத் கட்டினதானது வாழ்க்கைக்காணு முடிச்சு போடுறதுன்னு இருக்கு மாங்கல்யுணாங்க அந்த பெண்ணினுடைய கையில அது விவாகத்துக்கு முன்னால ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால கௌரி பூஜை லட்சுமி பூஜை பண்ணுவார் அப்ப அந்த கையில ஒரு ரஷாபந்தனம் அங்கே ஒரு தரம் இங்க கழுத்துல மூணு முடி மூணு முடிச்சு இப்படி மூணு சரம் போட்டிருக்கு சர்க்க குணம் ரஜோ குணம் தமோ குணம் மூணு குணங்களுக்கு சேர்ந்து அதே மாதிரியே நமக்கு இப்ப பிரம்மச்சரியமா எழுது இனிமேல இருக்கக்கூடியதான மூன்று இதுலயும் அவஸ்தைகளே நம்ம சேர்ந்திருக்க போறோம் சன்னியாசி அவஸ்தை இல்லாமல் அந்த அவஸ்தையில ஒன்னா சேர்ந்திருப்போம் என்று சொல்றதுக்காகத்தான் மூணு முடிச்சுண பிரகர்ஷமான குணங்கள் குணசங்கரபுவ அநேக விதமான மதுரமான ராகங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடியதான திரையாணம் கிராம இந்த சங்கீதத்துல கிராமம்னு உண்டு மூர்ச்சனைகள்னு உண்டு அதே மாதிரியே கிராமங்கள் அப்படி கூட்டம் கூட்டமா வரணும் ஒவ்வொரு ராகத்துக்கும் அப்படி ஒரு காரணம் சொல்றோம் எப்ப பாடுறதோ அப்படிதான் வரணும் என்ன சுவாமி ராகத்துக்கு சேகம் அது வக்கர ராகமாகவோ எது இருந்தாலும் அதுல சாதாரணமான மூணு கிராமங்கள் இருக்கு ஷட்ஜ கிராமம் மத்திய கிராமம் கிராமம் அதுல பூலோகத்தில் இருக்கக்கூடியது ரெண்டு கிராமம் தான் இருக்கான் இதுல ஏழு ஸ்வரங்கள்ல ஆரோகராக இருக்கக்கூடியது மூர் சென்னை அதுல தேவலோகத்துல தான் இருக்கு இந்தூர்ல இல்லை ஷட்ட கிராமம் ரெண்டு தான் நம்ம விசேஷமாக இந்தூர்ல பாடி அப்படிப்பட்டதான இந்த கிராமங்களையெல்லாம் அவருடைய சங்கீத பத்தியில சொல்லியிருக்க அத்தனையும் எப்படிதான் ஆச்சாரியால் ஒரே ஸ்லோகத்தில் இங்க இருக்கக்கூடியதான கிராமங்கள் மூத்த உங்களுடைய கழுத்துல இருக்கிற மூணு கோடா இருக்கு அப்படின்ட்டார் விசேஷமாக கிராம சீமானே ஒரு சங்கீதம் எல்லாம் இந்த மூணு கிராமம் கிராமும் அத்தனையும் உங்க கழுத்துல மூணு விதமாக வளர்ந்துருக்கு அப்படி இருக்கா போல காணப்படுறதுன்னு விசேஷமா இங்க தெரிஞ்ச இது அனுசந்தானம் பண்றதுனால சங்கீத சாஸ்திரம் சாகித்ய சாஸ்திரம் அதுக்கு மேல ஒரு இடத்துல போய் லைக்கிறது பார்த்தல அவைகளுக்கெல்லாம் உபயோகப்படக்கூடியதான ஸ்லோகமா கதிகம கதைபுவாஜந்தே நானாவித மதுருவாம் திரையாணாம் கிராமணாம் அப்படின்னு அறுபத்தி ஒன்பது ஸ்லோகங்களா இருக்கு